நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமியிலும் கம்பு அல்வா செய்ய தேவையான பொருட்கள் கம்பு ஒரு கப் வெள்ளம் அல்லது சர்க்கரை ஒரு கப் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் முந்திரி தேவையான அளவு திராட்சை தேவையான அளவு இலக்காய் தூள் ஸ்பூன் உப்பு ஒரு பிஞ்சு செய்முறை அதெல்லாம் நம்ம கம்பை வந்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் மினிமம் டூ அவர்ஸ் அது ஊற வச்சுக்கணும் மேக்சிமம் எவ்வளவு அவர்ஸ் வேணா ஊற வச்சுக்கலாம் நம்ம நிறைய நேரம் ஊற வச்சோம்னா பால் எடுக்க ஈஸியா வரும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ஊறினதும் தண்ணி எடுத்துட்டு மிஷின்ல இந்த கம்ப போட்டு நம்ம அரைச்சு தேங்காய் பால் எடுப்பாங்க அது மாதிரி பால் எடுத்துக்கணும் மூணு தடவை கூட எடுத்துக்கலாம் முதல் தரம் ரெண்டாம் தரம் மூணாவது தரம் மூணு தடவை பால் எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா ஒரு பவுல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் வால் வச்சிருவோம் வாழ் காந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிடுவோம் நெய் உருகினதும் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து அது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இந்த கம்பு பால் எடுத்து வச்சிருக்கோம்லயே அதை வந்து அந்த வாணல்லையே ஊற்றி நல்லா கலருவோம் ஒரு திக் பதம் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டி பதம் வர வரைக்கும் நம்ம அதை வந்து கலரிட்டே இருப்போம் நமக்கு இப்ப வந்து வெள்ளம் வந்து டஸ்ட் இல்லாத வெள்ளமே கிடைக்குதுன்றாங்க அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி அது கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து அந்த வெள்ளத்தை ஒரு பவுல்ல போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கொதிக்க விடுவோம் கொதிச்சத ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு வடிதட்டில் வச்சு வடிகட்டி அந்த வெள்ளை கரைசில எடுத்து வச்சுக்கலாம் இத வந்து கலரிட்டே இருக்கலாம் அந்த கலரிட்டுலயே அந்த கம்பு சக்கரையோ போட்டு சர்க்கரை வெள்ளம் எல்லாம் போட்ட உடனே என்ன ஆகும் அது வந்து தண்ணி விடும் நம்ம கலராம இருந்தோம்னா அடிப்பொடிச்சிடும் அதனால கலரிட்டே இருக்கணும் ஒரு பிஞ்சு உப்பும் கலந்துடணும் அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும் எப்போவுமே ஸ்வீட் பண்ண ஒரு பிஞ்சு ஒரு சால்ட் மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல டேஸ்டியா இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கலரிட்டே இருக்கணும் கொஞ்சம் கலரிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குலையும் அதை எடுத்து ஊத்திடுவோம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காய்த்தூள் போட்டு கலந்துருவோம் நல்லா கலந்துட்டு அது நல்லா நெய் பிரிஞ்சு வரும்லையே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கலரணும் நெய் பிரிஞ்சு வரந்து அல்வா பதத்துக்கு வந்த உடனே நம்ம இந்த முந்திரி இதா செலவு வச்சுக்கலாம் அது மேலே போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிட்டு கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பக்கத்துல ஒரு பிளேட் எடுத்து வச்சு அந்த பிளேட்ல நெய் தடவிட்டு இந்த அல்வா வக கொட்டி நல்ல செட் பண்ணிட்டு